தலைப்பு 125, இருபத்து ஐந்து திரையோதச நிலைகள் ஒன்று பூதநிலை இரண்டு கரணநிலை மூன்று பிரகிருதி நிலை மோகினி நிலை ஐந்து அசுத்தமாயா நிலை ஆறு அசுத்த மகாமாயா நிலை ஏழு சுத்தமாயா நிலை எட்டு சுத்த மகாமாயா நிலை ஒன்பது சர்வ மகாமாயா நிலை பத்து குண்டலி நிலை பதினொன்று பிரணவநிலை பன்னிரண்டு பரிக்கிரக நிலை பதிமூணு திருவருள் நிலை ஆக பதிமூணு இதற்கு அதீதத்தில் சுத்த சிவநிலை இதற்கு சத்தி ஆகாயம் நிலை வெளி பிரகாசம் அனுபவம் பதம் இடம் முதலிய பெயருள்ளன மேலும் வர்ணமாகிய எழுத்தாலும் வர்ணமாகிய ரூபத்தாலும் தொழிலாகிய பெயராலும் அனந்தமாக விரியும் இவை யாவும் ராகம் என்கின்ற திரை நீங்கினால் ஒருவாறு தோன்றும் மேலும் இவைகள் படிப்பால் அறியக்கூடாது அறிவது எப்படியெனில் ஒழுக்கம் நிரம்பி கருணையே வடிவாக நிற்கும் விசார சங்கல்பம் உண்டானால் நாம் தாழும் குணம் வரும் அத்தருணத்தில் திருவருட்சி பதிந்து அறிவு விளங்கும் ஆதலால் இடைவிடாது கருணை நன்முயற்சியில் பழகல் வேண்டும்